ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وعمل صالحا وقال إنني من المسلمين وقال تعالى أيضا كل هذه سبيلي أدعو إلى الله أدعو فِيرَتِنا عَلَا وَمَنِ اتَّبَعَنِي وَقَالَ تَعَالَى إِذًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تُلهِكُم أَمْوَالُكُمْ ولا, وَلَا أَوْلَادُكُمْ عَن ذِكْرِ اللَّهِ وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ الله الله الله قال النبي صلى صلى عليه عليه وسلم وسلم لا راحة إلا بعد الموت رسول பெரிய நோக்கத்தோட ஒரு உயர்ந்த ஒரு கவலையின் பேரில் நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம் துணியாவுடைய கிடையாது முன்வைத்து தண்ணியமான சவர்களை பெரியார்களே அல்லாஹு காவணி நாங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹு காவணி நாங்க ஒரு ஒரு அனுபவம் அல்லாவுக்காவை சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹு காவடி சந்திச்சு கொள்றோம் ஹரீசர வந்து இருக்கிற கயாமத்துடைய நாளையில என்னுடைய நிழலை சரித எந்த நிழலும் இல்லாத இந்த மைதானத்தில் இந்த கட்டத்துல நான் அவர்களுக்கு அரசுடைய நிழலை கொடுப்பேன் என்று அல்வா அவர்களுக்கு கொடு மேல சொல்லு ஆக்கிவை வாழ்க்கையில் அந்த தீன கொண்டிருக்க இதை தொடரக்கூடிய நிரந்தரமான அகரத்துடைய வாழ்க்கையிலையும் அல்லா எல்லா வகையான நெருக்கடிகளில் இருந்து பாதுகாத்து நிரந்தரமான நிம்மதியை சந்தோஷத்தை தருவான் இன்று கூட உலகத்திலே மனித சமுதாயம் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் வெற்றி கண்ணியம் ராக சக்கரையும் அது கீழே கொண்டு மட்டுமே பெற்றுக் முடியும் துனியாவில் எவ்வளவு முன்னேறட்டும் உலகம் எவ்வளவு முன்னேறட்டும் எவ்வளவு முன்னேறினாலும் தீன்ல முன்னேற இல்லைன்னா யார் முன்னேற இல்லையோ எந்த குடும்பங்கள் முன்னேற இல்லையோ எந்த கிராமங்கள் முன்னேற இல்லையோ எந்த ஊர்கள் முன்னேற இல்லையோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பெரியார்களே அந்த சமுதாயம் அந்த கூட்டத்தார்கள் அந்த மக்கள் நிம்மதிய வெற்றிய அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கண்ணியங்களை ராகத்துகளை சத்தியமாக மீது சத்தியமாக நபியுடைய வார்த்தைகள் மீது சத்தியமாக வெற்றுக் முடியாது உலகத்துல தீன் இல்லாத யாரும் நிம்மதியா வாழ்ந்ததும் உலகத்தை நிம்மதியா வாழ போறதும் நிம்மதியோ அனுபவிச்சு அவங்க முழு உலகமும் இருக்குது அந்த ரபுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாடாம எதுவும் நடந்ததும் இல்லை அவன் நாடா எதுவும் நடக்க போறதும் இல்லை இன்னும் உலகத்தில் எதுவெல்லாம் நடந்ததோ அந்த ரபுடைய நாட்டப்படித்தான் நடந்ததே இப்பொழுது உலகத்தில் எதுவெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த அல்லாவுடைய நாட்டப்படியே நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எதுவெல்லாம் நடக்க போகிறதோ அந்த அல்லாத்தால் அவருடைய நாட்டப்படியே நடக்கும் அவள் ஒரு காரியத்தை செய்ய நாடித்தாளா முழு உலகமும் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தாரு யாருக்காவது அல்ல ஏதாவது ஒரு நலவை நாடித்தானே முழு உலகம் சேர்ந்த அவனுக்கு அந்த நலவை நிறுத்த இடாது நஷ்டத்தை உண்டாக்க இயலாது அல்லா யாருக்காவது ஒரு நஷ்டத்தை உண்டாக்க முடிவு செஞ்சுட்டானா முழு உலகம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் மனிதர்கள் ஜிண்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த நஷ்டத்தை அவனை பாதுகாக்க இடாது அல்லா அத்தனை கண்ணியப்படுத்த நாடித்தானேடா அவன் எப்படியும் கனியப்படுத்தி தீருவான் அல்ல ஒருவனை கேவலப்படுத்த நாடித்தானேடா அதிச வந்த மாதிரி அவனை வீட்டுக்குள்ளே வச்சு அவனை கேவலப்படுத்துவான் கண்ணியக்கூடிய மேலான தோழர்களே பெரியார்களே அவருடைய கையில் தான் எல்லா காரியங்களும் இருக்கிறது இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் இந்த இரவு பாலனுடைய மாற்றங்கள் எல்லா உயிரினங்கள் இந்த பூமிக்கு மேல உள்ளதே பூமிக்கு கீழே உள்ளதே இந்த வானம் பூமிக்கு இடப்பட்டதே வானத்துக்கு மேல உள்ள ஆசுக்கள் எல்லாம் முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தாயிருக்கும் தெரியக்கூடிய மேலான சோர்களை பெரியார்களே எங்க உள்ளங்கள் ஏற்படக்கூடிய நாட்டங்களும் அல்லாவுடைய நாட்டப்படுத்த நாட்டங்கள் அல்லா நாடாமல் நீங்கள் எதையும் நாட முடியாது இந்த உறுப்புகள் எங்க கட்டுப்பாட்டில் இல்ல எவ்வளவு கல்வி எங்க கட்டுப்பாட்டுல இல்ல இப்ப உறுதியாக உண்ட சொல்றோம் நாங்க சொன்ன மாத்தமான ஒரு கருத்தை சொல்றோம் செய்வோம் இயக்கிக் கொண்டிருக்கிறான் சோர்களே பெரியார்களே இந்த அடிப்படையில் எங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிலைமைகளும் எங்க கெட்டித்தனங்களால் உண்டாக எங்கால் உண்டாகவும் இல்லை எங்களுக்கு வரக்கூடிய ஏற்படக்கூடிய நல்ல நிலைமைகள் எங்க கெட்டித்தனால் கெட்டித்தனங்களால் அல்ல எங்கள வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் விலகீனங்கள் நஷ்டங்கள் தோல்விகள் அது எங்கட விலகினத்தாலையும் அல்ல ஏற்படக்கூடிய வெற்றிகள் எங்கட திறமைகளாலையும் அல்ல ஏற்படக்கூடிய தோல்விகள் எங்களை விலகினத்தாலையும் அல்ல நாங்கள் முயற்சியாக செய்வோம் முடிவுகள் தெளியக்கூடிய மேலான சோர்களே பெரியார்களே எனவே எல்லா ஆட்சி அதிகாரங்களும் முழு விஷயங்களும் அந்த ரொம்ப தான் இருக்கு இந்த விஷயத்தான் அடிக்கடி பல இடங்கள்ல பல மாதிரி அல்லா ஞாபகப்படுத்துகிறான் எங்களுக்கு விலகப்படுத்துகிறான் قل اللهم مالك الملك توزل الملك من تشاء وتعز الملك ممن تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير الله رسول اللهவுக்கு சொல்லும்படி சொல்றான் சொல்லுங்க இந்த மக்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹூவத்தஆலா தான் இந்த எல்லா ஆட்சிக்கும் துணை காரணவண்டான் எல்லா ஆட்சிக்கும் அதிபதியா வந்தான் அவன் அவன் கண்ணியம் கேவலம் உயர்வு தாழ்வு வெற்றி தோல்வி அந்த ரகுடைய கையில தான் இருக்கு எல்லா நலவுகளும் இருக்கிறா அல்ல ாயோக்திழ்ந்த உலகத்திலே கேள்வி கேட்க கிராமத்துடையா ஆகரத்துடைய வாழ்க்கையில் யாரும் அவனிடத்தில் கேள்வி கேட்க அவன் எங்கிட்ட கேட்பான் கேள்விகள் அவன் செய்யக்கூடியதை பத்தி யாரும் அவனிடத்தில் கேள்வியை அவன் கேள்வி கேட்கப்படக்கூடிய விருப்பப்படை அவன் யாருடைய ஆலோசனையும் உதவியும் இல்லாம அவன் தன்னன் தனிய தன்னுடைய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறான் அவன விருப்பப்படை செய்து கொண்டிருக்கிறான் அவன் அவங்கள பணக்காரன் ஆக்கிறான் அவன் தடுக்கிறான் அவன் யாருக்கு நாளானோ அவங்களோட வாழ்க்கையில நெருக்கடியை உண்டாக்குறான் அவன் யாருக்கு நாடுறானோ அவன் சோதனையுடைய அடிப்படையில ஒரு மனிதனை கண்ணியப்படுத்த உலகத்துடைய பாக்கியங்களை நிறைய கொடுக்கிறான் உலகத்துடைய பாக்கியங்களை அள்ளி அள்ளி அவன் சொல்றான் என் ரப்ப கண்ணியப்படுத்திருக்கிறான் என்று உலகம் கிடைச்சிருக்கிறது வீடு எப்படி போனாலும் பரவாயில்ல இன்னைக்கு மக்களுக்கு தெய்வம் துணியா கிடைக்கணும் துனியா கிடைச்சா இவருக்கு அல்லாத நெருக்கம் இவருக்கு அல்லாத தொடர்பு இருக்குறது வாங்கல மோசம் மோசடி அநியாயம் வட்டி பெரியாக்கு வெறுப்பான பாகனை செஞ்சு கொண்டிருக்கிறார் இவருக்கு துணியா வாழ்க்கை அல்லாஹு அடைஞ்சிட்டான் தெளியான சோர்களே பெரியார்களே இந்த மட்டுமாட்டாரான் காப்பீடுகளுக்கு கொடுக்கிறான் கொடுக்கிறான் நெருப்பம் கொடுக்கிறான் கொடுக்கிறான் எல்லா படைப்பினங்களுக்கும் கொடுக்கிறார் அவன் அவன் பார்வையில் இது கண்ணியமானதா இருந்தா அவன் கெட்டவங்களுக்கு இந்த உலகம் அவன் பார்வையில திறந்ததாக மேலானதாக உயர்ந்ததா இருக்குமே கொடுக்க மாட்டான் அவனை நிராகரித்து கண்ணியமானதா இருந்தா இந்த துனியா அல்லாத பார்வையில ஆக கேவலமான ஒரு வசுவா இருக்கிறதுனால தான் அல்லாத பார்வையில இந்த உலகம் அற்பமானதாக மிக அற்பமான ஒரு வசுவா இருக்கிறது அல்ல அந்த காப்பிடுகளுக்கு கொடுக்கிறான் ஒரு சகத்திலும் ஒருமதி இல்லை கொச்சியுடைய ஒரு சிறகு இல்லை இந்த உலகம் முழு உலகமும் இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நட்சத்திரத்துக்கு முடிவு செய்யுமா இந்த வானத்துக்கு இந்த பூமிக்கு இந்த உலகத்தில் அல்ல எவ்வளவு படைப்புல படைச்சிருக்கிறார் முடியாது கணக்கிட முடியாது இந்த எல்லாம் சேர்ந்து அல்லாட பார்வையில ஒரு கொச்சியுடைய ஒரு சிலருக்கு அத் துணியா ஹரிசுல வந்திருக்கிறேன் உலகம் தபிக்கப்பட்டது அல்லாவா செய்யப்பட்டது இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் அப்படித்தான் சொல்லலாம் செலவ தவிர சொன்னாங்க அத்தனை வசுக்களும் அல்லாவால தபிக்கப்பட்டது சொன்னார் வெறுமனே துனியா தீராவனத்தை வச்சு திருப்தி அரை ஏழா வெறுமனே துனியா முன்னேறி வெறுமனே நான் முன்னுக்கு மேல போய்த்து கொண்டே இருக்கிறோம் வந்து பெரிய பொறுமதியான அமைப்புக்கு வந்துடுறார் துன்யாவுடைய அடிப்படையில வரையலும் யாரும் வரையணும் நல்லவங்க வரையணும் கெட்டவங்களுக்கு வரையணும் ஒரு கூட்ட நிலைமையை சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க எங்களை மறந்த பொழுது அல்ல சொல்றாள் பலமா நசு மாதிரி எங்கட விஷயங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது சொல்லப்பட்டும் அவங்க எங்கட விஷயங்களை மறந்த பொழுது வீனுடைய விஷயங்கள அல்லாவுடைய விஷயங்களை அவங்க கணக்கெடுக்காம மறந்து போன நேரத்துல அல்லா சொல்லலாம் அப்ப பாவம் செய்ய கொலையும் துணியாட வாசல் துறப்படும் என்றது இந்த ஆயத்தை கொண்டு தெளிவான போறாரு என்னென்னோ செய்யறாரு ராம எங்கேயோ கழிக்கிறாரு வட்டியில உருந்து கொண்டிருக்கிறாரு வட்டில உருந்து கொண்டிருக்கிறாரு ஒரு பேங்கேட்டி துணியாவுடைய அவங்களுக்கு வார வருத்த பார்த்து அவங்க எல்லாம் திருப்தி அடைந்து கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரே அடிக்க தண்டனை கொடுக்கற அமைப்பு இல்ல அல்ல த அவங்களுக்கு விளங்காத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அவங்களை அப்படியே நுழைய வைப்போம் அப்படியே பிடிப்போம் ஒரே அடிக்க பிடிக்கிற அமைப்பு இல்ல அல்லது சந்தர்ப்பம் கொடுத்து கொடுத்து சான்ஸ் கொடுத்து குடுத்து டைம் கொடுத்து குடுத்துறதுக்கு ஏதோ ஒரு அமைப்புல அவனுக்கு திருந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமே அதனால டைம் கொடுக்கிறான் அப்படி டைம் கொடுத்தும் நேரம் கொடுத்தும் காலம் கொடுத்தும் நல்ல விஷயங்களை கேட்க சந்தர்ப்பங்களை உருவாக்குறான் சில நேரம் சில நேரம் வந்து எங்கேயாவது இருக்கிற ஒரு பெரியார் வார வீட்டுக்கு எவர ஊருக்கு வாரார் எவரை காலடிக்கு வாரார் அல்லது ஏதோ ஒரு அமைப்புல அவங்களை சந்திக்க முடியாத சந்தர்ப்பம் கிடைக்கிறது யார் மூலமாவது அல்ல நல்ல விஷயங்களை சொல்ல வைக்கிறான் நான் பிளான் பண்ணி இல்ல நாங்க யோசிச்சு யார் யார் மூலமாக நல்ல விஷயங்கள் காலுக்கு விழ வைக்கிறான் சந்தர்ப்பம் உனக்கு இந்த கட்டத்திலே அவர் விளங்கிக்கோ சந்தர்ப்பங்கள் கொடுக்கிறான் பல சூழல்களை நிலைமைகள் எல்லாம் உண்டாக்குறான் இப்படி எல்லாம் உண்டாக்கியும் அவர் விளங்கிக்கொள்ள இல்ல அப்ப என்ன செய்வார் அல்லாஹ் சில தண்டனையுடைய அடிப்படையில சில சோதனைகளை உண்டாக்குவார் சொல்லி விளங்களை மாற்றி பார்ப்பான் குடும்ப தயாராக உடனே அண்ணில தொழிலை பிடிச்சார் குடும்பத்தை ஒரு தொழில் பிடிக்கிறார் பெரிய தண்டனைகளை தந்துடாம சின்ன சின்ன தண்டனைகளை அல்லாக்கு மாசமா வரக்கூடிய திரும்பி நல்ல வலிக்கு வர அவங்க சரியான வலிக்கு வரத்துக்கு அவங்க திருந்து அந்த நேர்வழியில் திறந்து கொடுத்தோம் தாராளமாக துணியா கிடைக்கிறத வச்சு திருப்பி அடைஞ்சு அப்ப வேலை இல்ல திடீர் பிடிக்கக் கூட அப்பா முடிச்சு வேலை இல்ல புடிஞ்சு எவ்வளவு காலம் சோழர்களே பெரியார்களே இந்த அடிப்படையில வெறுமெலே துணியா சீதாவரத்தை வச்சு நாங்க திருத்தி அடையல குரான் ஹதீஸ்ல எங்கேயும் எங்களை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மட்டும் தான் எங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் கொடுக்க மாட்டோம் அவங்களும் எங்க யாரும் குரான் ஹதீத்ல வந்தீங்க அல்ல சொல்லிருக்கிறாங்களா அல்லாவை ஏற்றுக்கொண்டவங்க அல்லாவது மட்டும்தான் அல்லா சொல்றேன் நிராகரிச்சி வாழ்றவங்களுக்கு அல்லவங்களுக்கு அல்லாக்கு மாற்றம் செய்யக்கூட துணியாட வாசல் தரப்படும் அதே வேலை கொள்ளணும் அதனால தான் உமரதி எல்லாத்தன பயந்தாங்க உமரதி அல்லாத்தனுடைய ஆட்சி காலத்துல தான் அந்த ரோம் அப்படியே தங்க நாணயம் அடுத்த மூலையில வெள்ளி நாணயங்கள் உமர்ரதி சந்தோஷப்பட்டாங்க உமரதியா அழுதாங்க கேட்டாங்க ஏன் அழுகுறீங்க சொன்னாங்க இப்படி வாரது அளவுக்கு இல்லை என்றாங்க விளங்கியிருந்தாங்க விளங்குவாங்க அவங்க அவங்களோட அல்லா கல்விகளை வெளிச்சமாக்கி இருந்தா அதிகமா துனியா வருது நாடுகள்ைப்படுவது வெற்றிகள் இருக்குது வெற்றி கிடைக்குது இதை அதை சுமதை எல்லாம் வரக்கூடிய நாங்க செஞ்ச தியாகங்களுக்கு கஷ்டங்களுக்கு அல்லா உலகத்திலே தந்தி முடிச்சிருவானோ என்று பயன்தான் இதுதான் எங்களுக்கு அவங்க வித்தியாசம் அன்பான கணியமான சோழலை காப்பிர்களுடைய விஷயத்திலே வல்லா சொல்லக்கூடிய நேரத்துல ஐய கூலைய அல்லாவ நிராகரி வாழக்கூடிய அல்லா சொல்றியாக தங்கமாக வீட்டுல ஏனி படிக்கிறேன் அலங்கார பொருட்களை தெரியுமா சொல்ற காப்பீடுகளுடைய இந்த அளவு கொடுப்போம் இருக்கிறோம் தெரியுமா அதை நான் வேண்டாம் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரே போயிருவாங்க கஷ்டப்பட தேவையில்லை அலைய தேவையில்லை சிறிய தேவையில்லை அவன் கிட்டவன் வெயில காயம் தேவையில்ல மழையில நலையும் தேவையில்லை கனிமா உட்னா அவ்வளவு தானே இன்னைக்கு எவ்வளவு பகுதியில பாருங்களேன் சுத்தி பார்த்தா விளங்கும் செஞ்சு பார்த்தாடுகளுக்கு மக்கள் மதம் மாறத்தை நாங்கள் பார்க்கணும் வெளிநாடுகளை போயிட்டு பார்த்தா நாங்க ஒரு பகுதிக்கு போயிட்டு இருந்தோம் அந்த பகுதியில பத்து குடும்பம் கிறிஸ்தவத்துக்கு போய்ட்டு வீடு கட்டி தந்தாங்களா நாலு செவத்தை ஏற்றி ஒரு கூற விளை போட்டு குடும்பம் இந்த புத்துமன் செவச்சு இந்த குச்சியில் வீட்டுக்கே இஸ்லாத்த விடுறாங்க எல்லாரும் அறிஞ்சவன் அதற்கான சொல்றான் அப்படி ஆகும் என்பதனால தான் அப்படி ஆக மாற்றாது எந்த ஒரு உறுதி இருக்க வேண்டாம் நாங்க எல்லாம் கொடுப்போம் காபீர்களுக்கு அப்படி அவனுக்கு உலகம் மட்டும்தானே வந்து கவலை நீங்க இந்த நிலைமையில் இருக்கிறீங்களே வீட்டு அமைப்பதை தெரியும் எளிமே கையால் மையத்தை முதலாவது பாத்ரூம் விடக்கூடாது நபியுடைய காலத்தை இல்ல நபியுடைய காலத்துல பல்லல்லா வலை உசலத்துடைய காலத்துல பாத் தருவங்கக்கூடிய இடம் அந்த ஒரு தொ அழுது கொண்டிருக்கிறீங்கல்லா இந்த மன்னர்கள் இந்த மன்னர்கள் எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை செல்வாக்கான வாழ்க்கையை கூடிய ார் ஒரே பதில் மீது சத்தியமாக உங்களுடைய கைவிட்டு விடையில் உங்கள கைவிட இல்ல உங்களுடைய ஆக்கிரம் ரொம்ப உங்களுடைய பின்னால உங்களுக்கு தருவான் எந்த அளவுக்கு தருவானேடா நீங்க திருப்தி அடைவீங்க அந்த அளவுதான் தருவான் திருப்திைய கூடிய சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கவலைகள் நடக்குது நடக்காது கூடார் மலை நீர்சன்க்குடைய தெளிவாக வந்திருக்கும் வெள்ளி அந்த மாசத்துக்கு வருவாங்க நான் ஏற்பாடு எந்த கண்களால் யாரும் கண்டில்லை எந்த கார்களால் யாரும் எந்த மனிதனுடைய உள்ள கை முலையும் ரொம்ப வளர் கவலையை குறைய இதுல கவலையை விடுங்க அந்த கவலையை கூட்டுங்க நீங்களும் <laughs> <laughs> <laughs> உயர்ந்த அந்த சில பெற்றுக் கொடுக்கும் எவ்வளவு பேரை தூய்மையான என்ன பேரை அண்ணா பொருத்தத்தினாரி முறையாக செஞ்ச வேண்டாம் நீங்க உயர்ந்த அந்த சில பெற்று கொடுக்கும் அது எப்படி கிடைக்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதன் சென்ன அமல்களை விட அமைப்பு கிடைத்த அந்தஸ்தை விட இந்த காணும் அமைச்சர் ஈடுபடக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தல் கிடைக்கும் கிடைக்கும் என்று நீங்க தெளிவான விஷயம் அது யாராவது பற்றி சந்திக்கிறீங்க அவர் அன்னைக்கு அன்பு ஆரம்பிக்கிறார் குறித்து கொண்டிருக்கிறார் பத்தியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் பெரும் பெரும் காலத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் நீங்க சந்திக்கிறீங்க அவரோட சொந்தமும் இல்ல பந்தனும் இல்ல நீங்க என்ன சொன்னவா நான் எவ்வளவு ஊரு பார்த்து போடாது நல்ல தண்ணி ஏரியா வசதியான போறது எங்க போட போற அங்க போங்க எங்க தேவைக்கு அங்க போங்க அந்த ஊரை எது பிடிக்காம சேரும் அந்த ஊர் சூடாடி சேரும் அந்த ஊர் வசதியா ஊராடி சேரும் அந்த ஊரில் உள்ள பள்ளி வாசல வசதி கொடையாடி சேரும் மட்டும்பா செய்ய முஸ்லிம பார்த்து ஒரு முஸ்லிம்கு நல்ல வார்த்தையை சந்தாவுக்காக நான் ஆரம்ப பிரச்சனைக்காக சந்திக்கிறாரோ யார் நாளையில அந்த பயங்கரமான கூடிகளுடைய பாதுகாத்து அதுக்கு ார்ஜத்து பேர் நன்மையான வேலையா பாவமான வேலையா நான் து கையெந்த சந்தர்ப்பம் கிடைக்குது எத்தனையோ மக்களை சந்தித்து பேச சந்தர்ப்பம் கிடைக்குது முயற்சியை கொண்டு அவரை முன்னாள் வந்தார் அவர் துறை ஆனால் போயிட்டு மனைவியை நல்ல சூழல் உண்டாக்குறார் அந்த ஆயும கொண்டு ஆர்வம் பேருக்கு அண்ணா விதம் கொடுக்கிறார் அவரை கொண்டு எத்தனை ஆளுமைகள் அண்ணா உருவாக்குறார் அவரை மதுரை சாப்ப ஆரம்பிக்கிறார் அவரது முயற்சியை கொண்டு எத்தனை ஆபிசர் ஆளும்களாக ீங்க எத்தனையோ பேர் பதக்கா கொடுக்கறது நீங்க காரணமாக எத்தனையோ பேர் ஆபிஸ் ஆதி மாறத்து நீங்க காரணமாக அவர் ஒரு பணக்காராயிருந்தார் அவர் பள்ளி கட்டினார் அவர் மதிர்கா கட்டினார் எவரே நன்மை செஞ்சார் அது எல்லாம் நன்மையை கொடுக்கிறேன் அப்ப இதுக்கு சமமான ஒரு வேலை சத்தியமா இல்லை அந்த அழைச்ச பட்டவர்கள் ஈடுபடுறாரோ அதே போல நன்மை அழைச்சவரை அழைக்க வேண்டாம் அதனால ஜாரியால பெரிய சபக்கியா சிறு பேசிக்கிறாங்க இ았� Ahaud Anhchat, Von96 Dairelandi, spiders, loops ieilia, maar maar de hanaad, deTalkes ongaten dan ik nehre er van je neem ook Agara Kakー ang en dan ik henk Metean уж lies daar je neem eneme Hydaniaира staand en Al Gal程 воal geheimd Eduardo die splash van leven en kudim! ggi financial en waves en ik rheine en ik guadai Mercy en je fahalar vomiarts installations lokalia kalah, inис gerne to работade ただ stains in imagination, தெ நெருக்கப்பட இதுக்கு பதிலாக கொஞ்சம் நான் தியாகம் செஞ்சு ஆசிரியர் கொஞ்சம் நான் தியாகம் செஞ்சு தான் விஞ்ஞான கொடுக்கிற நேரம் கொஞ்சம் தியாகம் செஞ்சு நான் நடக்குதுக்கு சொல்றேன்னை ஒரு படத்தை பார்த்தா வளருதா குறையுதா ஒரு பெண்ண அறக்குறையான உறுப்போடு என்ன நடக்கு என்ன சிந்தனை ஒரு பெண்மணி குறைக்குது அன்றான தன்மையான சோழனை பெரியார்களே இந்த பொய்களை இந்த நாடகங்களை இந்த பாட்டுகளை அடித்த பெரியார் தூண்டக்கூடியதெல்லாம் வாழ்க்கையோட வீட்டுல ஞாபகப்படுத்துங்க சொல்ற வீடுகளுக்கு அப்படி தேவையில்லையா எங்க வீட்டுல வீட்டுக்கு தாலியும் தேவையில்லையா எங்கள் வீடு இல்லையா எங்களுடைய பெண்கள் அந்த பெண்களோட உயர்ந்தா சொன்னேங்களா இந்தமாதிரிதான் ரசோனாட மனைவிமார் ரசோனாட கட்டுப்பாட்டு கொண்டு வைக்கிறாங்க அந்த காலம் சிறந்த காலம் ரசிக மனைவி சொற்கவாங்க வாழ்க்கையில் சொல்லப்பட்டது அவ்வளவு பக்குவமான அவ்வளவு பேருதலான நபியுடைய கருமக்கு அடிக்கக்கூடிய அவ்வளவு திறந்த காலத்தில் இருந்த அந்த மனைவி அல்லா வீட்டுக்கு நல்ல சூழலை உருவாக்குங்க சொல்றாங்க எங்க வீடு எனக்கு தேவையில்லையா அப்ப இந்த வீட்டில் சாதி முதல் வாசிக்க தேவையில்லையா இல்லாம இது சும்மா மனஸ்தலமான வேலை இது தேவை இல்லாத வேலை இது எங்கேயும் இல்லாத வேலை என்று சொல்றேன் எவ்வளவு தெரியாது அநியாயம் அதுக்கு மாத்திரமே ஏதாவது நல்லதை செய்யுங்க அதுக்கு மாத்திரமா சூழலத்திலே எங்க எனக்கு வந்திருக்கிறது இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவது மனைவி மக்களை நலத்தை பாதுல நலகத்தை பாதுகாக்கணும் எவர பிள்ளைகள் சாதியான பிள்ளையா வளரணும் இந்த பிள்ளையோட பட்ட கஷ்டத்துக்கு அந்த பிள்ளைகளான நன்மை வந்து என்னோட பிள்ளையில அமலோட நல்ல பிள்ளையா சாரியான பிள்ளையலா காசிசலா ஆளுந்தளா நான் மூத்தா வேண்டிய அமலில் இருப்பேன் நான் செஞ்ச அமலாம் முடிஞ்சு ஆனா இணையால உருவாவின புள்ளை என்ன முயற்சியால இந்த நிலை சாரான புள்ளை என்ன முயற்சியால அமர் செய்யக்கூடியவங்க என்னுடைய முயற்சியால் தொடக்கக்கூடியவங்க என்னுடைய முயற்சியால் நன்மையில் ஈடுபடக்கூடியவங்க அவங்க இருக்கிறாங்க நன்மை எல்லாம் எனக்கு வந்து போனீங்க சத்தியமேடு இதுக்கு மாற்றமான கருத்தில எனக்கு சொல்லுங்க கொண்டாங்க வரம் என்ன கொண்டாடு நிறைய இருக்கிறது வேலை மக்களுடைய காலடிக்கு போனாங்கன்னா நாம போன கேவலமா நீங்க வேற கேவலமா நதியுடைய அந்த பொறுப்ப சகாதா எடுத்தாங்க முழு உலகமும் போனாங்கன்னா இதோட சிறந்த இடம் மக்கள் அஸ்லா மதீனால மௌத்தா ஏறுமாறுக்கு மதீனால மௌத்தா சொல்லி கிராங்க அதனால நான் மதீனால மௌத்தா हूं என்ன சஹாபாக்களை நினைந்திருந்தாகினா நானெல்லாம் பள்ளியால இருப்போம் நாங்கள் இந்த சல்ல பாதாக இருந்த நாள் தெரிந்தால் எல்ல கைடு பட்டுகிராயே அதுக்காவை நீமேடு பட்டுகிரீங்க அல்லாஹ் பாஹ்கா இந்த உலகே பின்னமா அல்லாஹ் பாஹ்கோ இந்தி பக்குமான ஊர்சே மூர்ல இந்தி நல்ல அம்சே அப்படியே ஊர்ல இருக்கோம் கால போகலாம் இங்க பாத்தீங்களா எக் நிறைய முஸ்லிம் ஊர்கள் சேட்டை அவர்களை मारியிருக்கு நான் ஜமாத் சாதாரி சாரி வெச்சிருந்தோம் நூத்துக்கு நூறு முஸ்லிம்கள் இருந்த பரவே இந்தக்கு மேலான சோர்லே நூத்துக்கு 60 வீல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லைதா கிறிஸ்தவர்கள் ভারতரே ஒரே நடக்கிற இட லைட்டா நடக்கும் ரஷ்யால உள்ள ஏலே சைபீரியத்துக்கு போறீங்க கஜகஸ்தான்ல போய் பாத்து அந்த கஜகஸ்தான்ல கலிமா தெரியாத முஸ்லிம்கள் தானியமா இருக்காங்க கலிமா தெரியாத நல்ல சரியான முஸ்லிம்கள் মস্কோவுக்கு போய் பாத்தா মস্কோ பல வசைகள் இருக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் முஸ்லிம்கள் இருக்காங்கலாம் ரெண்டு பல வசல் போகுமா இல்லை ஒரு வயசாலியவளை பேசி 74 வயஸ் அவரကို பேசி கழச்சி பாத்தா ஒரு முஸ்லிம் நால கோச்சி ஸ்டேஷன்ல நிக்கிக்கறான் நான் தொப்பி போட்டு இருந்தத பாத்தா அவங்க கிட்ட தொப்பி எடுக்கறாங்க நான் பாத்து என்ன தொப்பி கேக்குறாங்க பேசி பாத்தா அவ ஒரு முஸ்லிம் கலிமா சொல்ல சொன்னா கலிமா தெரியா கலிமா தெரியா நீ புதுல படுவீங்க கண்ணால கண்ணா பாத்த கேட்டா காச்சறအောင်னு சொல்றார் நேரா பேசி எல்லாம் இருக்கு ஊர்கள் கால போக்குற அந்த நல்ல மக்கள் மௌத்தாவோட போட ஊர்கள்ல நல்ல நடிக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கு வேகம் அதிகம் வேகம் செஞ்சு கொண்டிருக்குது இன்றைக்கு இன்னைக்கு வழி கெட்டு கெட்டு போயிடும் இந்த பாதிக்கப்படவில்லை நல்ல நோக்கத்தோடு இருக்கிறாங்க இந்த காலத்தில் நினைச்சு நேர்மையாக என்னலாம் சொல்லே দাওவதுடைய அழைப்பு ஒவ்வொரு ஊர்க்கு தேவராய் ஒவ்வொரு கிராமத்துக்கு தேவராய் ஒவ்வொரு மாhallaக்கு தேவராய் ஒரு வீட்டை சொல்லோ ஒரு ஆள சன்னம் செய்யு இன்ஷா அல்லாஹ் தயாராவோமா அல்லாஹ் மேலான போய்ல தரான் அல்லாஹ்ர பொய்செயை முன்னெச்சி இது நபியுடைய ரேல நபியுடைய দোয়া பறக்கும் தேர செய்யா கிராமத்துடைய நாளே உயர்ந்த பதவியைக் கிடைக்கத்துக்குள்ள ரேல சொல்லுகவாக யாரையார் யாரா இருக்கு அல்லாஹ்ர பொய்செயை முன்னெச்சி சொல்லுங்க எங்கள இமாடாலசிடாக எங்கள ஆகிரத்துனால செய்ய முடியவே இல்ல சொல்லுங்களா சகோதரர்களே இந்த முயற்சிங்க முயற்சி மாட்டார் நபியுடைய இதுக்கு கூலி யாரும் இல்லை குடும்ப பிரச்சனை வாழ்க்கை கஷ்டங்கள் எல்லாம் லேசாங்க கொஞ்சம் பின்னால போவோம் ஒரு பெரிய நோக்கத்தோட இன்றைக்கு முன்னாடி முயற்சியை செஞ்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்க வேளாண் சவர்களை அல்ல தருவார் நிறைய பட விஷயம் ஒரு நாலு மாசமோ நாற்பது நிலைமைகள் <laughs> <laughs> வேளாண் முயற்சி வச்சு சொல்லக்கூடிய வேலை அல்ல உதவி செய்வார் சத்தியும் முயற்சி அந்த அவங்களே கமல் செய்வான ஏற்பாடு செஞ்சு கொடுப்பானாங்க பிரச்சனை ஒன்றும் எல்லாரும் முன்னவாங்கற அவசியம் முன்னவாங்க. ஏకిனார். ஹாயிப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பொண்டாட் மனைவி குழந்தையை விட்டு போறாங்க. எவ்ளோ தட சொல்லல? யாரெல்லாம் வள்ளாத தீனுக்காக அந்த மனைவி மக்களை விட்டு போறங்களோ அல்லாஹ் இப்ராஹிமை அலைஹிஸ்ஸலாம் வரகத்தை மீறற வரக செய்வானேல. எவ்ளோ தட சொல்லல. எல்லாருக்கும் நேசிக்குது. நாம் ஏச்சறேندகுடுவாங்க. அல்லாஹ் கவ ஃபிலால பாய் இன்ஷா அல்லாஹ். அவங்க பேர்ல பாதி செய்றோம். இன்ஷா அல்லாஹ். பெரிய மதுருடைய முக்தி மதுரை நடந்ததோ அந்த அறிவு கடவுள் அல்லாத விஷயம் படிக்க வேண்டியது இறங்க வேண்டியது அதுக்கு தான் என்ன படித்து பெரிய திருத்தங்கள் எவ்வளவு மக்களோட திருத்தாத்திருத்தி தை ஒழுக்கமே கால நேரம் ஒழுக்கமே بسم الله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا لله في على كل حال اللهم صل على سيدنا محمد واله وصحبه وسلم اللهم اعز الاسلام والمسلمين الله الله عز الاسلام والمسلمين الله السلام عليكي يا مسلمين اعوذ بالله من الشيطان الله اكبر للمسلمين والمسلمات المؤمنين والمؤمنات ربنا تقبل منا اننا انت السميع العليم اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن سهلا اذا شئت رب يسير ولا تعسر وتمن بالخير يا الله يا الله نهار القدس عاليا يا الله نهار باذل يا الله அவர்கள் செய்திருக்கிறவையா நிறைய தவறுகள் செய்திருக்கிறோவா அல்ல எல்லா உறுப்புகளாலையும் பாவம் செய்திருக்கிறவன் மகா திருப்பயாலனையா மன்னிப்ப விரும்பக்கூடிய ரஹானியா எங்களை விட பாவம் செஞ்சவங்க எல்லாம் நீ மன்னித்திருக்கிறாயா அல்ல பெரும் பெரும் பால்களை எல்லாம் மன்னித்த ரொம்பயா அல்ல எங்களை விட நீ மன்னித்த அவுள் அக்களாக்கிறாயா அல்ல கல்விகளை வெச்சமாக்கியல்ல உள்ளத்தில் இருக்கக்கூடிய இரும்புகளை போக்கவேயா அல்ல கல்வில பிரகாசத்தை உண்டாக்கிறார் கையில் தந்திருக்கிறது ஆனே வேற உள்ளமல பக்குவ படுத்துற ஆனே பாவத்தை வெறுப்பு உண்டாக்குற ஆனே இபாதத்தை இன்னத்துக ரஹ்மானே யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய நல்ல மக்களை சேர்த்துற ஆனே யா அல்லாஹ் நீ விரும்பாத செயலுக்கு வெறுப்பு உண்டாக்கு யா அல்லாஹ் நீ வெறுக்கற ஆளுங்களுக்கு வெறுப்பு உண்டாக்கு யா அல்லாஹ் நீ விரும்பற ஆளுங்களுக்கு வெறுப்பு உண்டாக்கு யா அல்லாஹ் என்ன கபூல் செய்து போய் அல்லாஹ் என்ன கபூல் செய்து போய் உன்காரே நீ எதை விரும்புறயா